ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணு நமையாமூத்தி பயுஷித்தம் எச்சிஷ்டமேஜன தமோகுணத்தை வளர்க்கக்கூடிய தமோகுணத்தில் இருப்பவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளை பகவான் இங்கே சொல்லி இருக்கிறார் யாத்தயாமம் கதரசம் பூத்தி பர்யுஷித்தம் உட்சிஷ்டம் அமேத்யம் அதாவது குறைந்த பக்குவம் சத்து போனது அது மோசமான கெட்ட நாற்றம் அடிப்பது இரவு கழிந்து அடுத்த நாள் சாப்பிடுவது இவைகளெல்லாம் தமோகுணம் உடையவர்களுக்கு பிடிக்கும் உச்சிஷ்டம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சாப்பிட்டு மிச்சமாக இருக்கிறது அந்த மிச்சமாக இருக்கிற ஆகாரமும் தமோ குணத்தை உண்டு பண்ணும் ஒருவர் சாப்பிட்டு மிச்சமாக இலையிலே வைக்கிறாங்க அதையும் சொல்றது உண்டு சில மிச்சமாக இருக்கிற வீட்டில் இருக்கிற உணவையே சொல்றது உண்டு இந்த நாட்டில் இப்போ இந்த உணவை வேஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் உணவு தவிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அது ஒரு சோசியல் விஷயம் சமூக விஷயம் அது ஆனால் இலையிலேயே ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறார் அதையும் சொல்றது உண்டு எல்லாரும் சாப்பிட்டு போனவர்கள் மிச்சமா இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு அது யாருக்கும் கொடுக்க முடியலன்னா அதை வந்து புழுப்பூச்சிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் தவறு இல்லை அந்த காலத்தில் அப்படிலாம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கையானதுனால சில சமயம் அப்படி ஆகிறது ஆனா உணவை எரியாதேன்னு வேதம் சொல்லுகிறது வீணாக்காதேன்னு ஒருவேளை சமைத்து வீணாகி விட்டா உடம்பையும் நம்ம வீணாக்கிக்க கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் மிச்சமா இருக்கேன்னு உடம்பை வீணாக்கி சாப்பிடக்கூடாது சில சம்பிரதாயத்துல குரு சாப்பிட்டத்தோட மிச்சத்தை சாப்பிடணும் தட்ல இருந்தே எடுத்து சாப்பிடணும் சொல்லுகிறார்கள் அப்படி ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல அப்படி இல்லைன்னு சொல்லி ராமராய கவி அப்படிங்கிற ஒரு வியாக்கியான கர்த்தா சங்கராச்சாரியாருடைய பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் அது ஒரு தவறாகவே சொல்றார் குருவா இருக்கட்டும் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை அவர் இலையிலிருந்தோ மற்றதுல இருந்தோ எடுத்து சாப்பிட்றது தவறு குற்றம் பாபம் அப்படின்னு சொல்றார் வேற சில சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் குருவோட உச்சிஷ்டம் சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறார்கள் ஆகவே இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா தமோ குணம் விரத்தியாகும் அதனால சில பேர் சில சாப்பிட்டா மிச்சத்தை சாப்பிடலாம் ஒரு யோகி மகான்கள் அவர் வாயிலிருந்தே துப்புறார் சில பேர் வாங்கிக்கிறாங்க அவர் கொடுக்கிறவருக்கும் பாபம் வரும் எடுத்துக் கொள்கிறவர்களுக்கும் பாபம் வரும் என்று ராமராய கவி சொல்லுகிறார் ரெண்டும் இந்த விஷயமும் ஒரு பழக்கம் சில பேர் வைத்திருக்கிறார்கள் குறைஞ்சாச்சு அதையும் சொல்ல இங்க நான் விரும்புறேன் கணவன் வந்து உணவை பிராணாபிநிஹோத்திரம் பண்ணிட்டு எச்சப்படாம இது பண்ணிட்டு அதுல பாதி எடுத்து மனைவிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவர் வாயில் எச்ச பண்ணி சாப்பிட்லாமே தவிர அந்த பரிசேசனம் பண்ணி அதாவது பிராணாக்னிஹோத்திரம் பண்ணினதனுடைய பாதி பிரசாதத்தை மனைவிக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் இலையில் எடுத்து வைக்கணும்னு சொல்லி இருக்கிறது ஆனால் அவர்கள் சாப்பிட்ட தட்டிலேயே சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ நிறைய குறைஞ்சி போயிடுத்து குறைஞ்சது நல்லது தான் அப்படி சாப்பிடக்கூடாது அவர்கள் சாப்பிட்ட தட்லேயே சாப்பிட்றது அவங்க வச்சுருக்கிற மிச்சத்தை எடுத்து சாப்பிட்றது அப்புறம் பாதி வாயில் வச்சுட்டு ஊட்டுறது இதெல்லாம் தமோ குணத்தை விருத்தி பண்ணும் இது வேணால் விவகாரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு என்னது சிரிப்பு நகைப்புக்கு இடமா ஜாலியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லலாமே தவிர சாஸ்திரியமாக பார்த்தா இது அதர்மம் இந்த விருப்பு வெறுப்புகளையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நுழைக்கிறது சந்தோஷத்துக்காக வேண்டி தர்மத்தை சட்டத்தை சாஸ்திரத்தோட விதிகளை மீறுறது தவறு அது மாத்திரமில்ல அமேத்தியம் மேத்தியம்னா பூஜைக்கு தகுந்ததுன்னு அர்த்தம் நைவேத்தியத்துக்கு தகுந்தது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க உதாரணத்துக்கு பூண்டு வெங்காயம் இந்த மாம்ச ஆகாரங்கள் இதெல்லாம் யஜத்துக்கு வழிபாட்டுக்கு உகந்தது கிடையாது ஆக அப்படி வழிபாட்டுக்கு உகந்ததாக இல்லாத உணவை சாப்பிட்றது தமோ குணத்தை விருத்தி பண்ணும் தமோ குணத்தில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவார்கள் ஒருத்தன் மிச்சம் வச்சுட்டா தட்டுலன்னா போய் எடுத்து சாப்பிடுவான் பூஜிக்கு தகாதது இதெல்லாம் வந்து சாப்பிட்டா மனசு கெட்டு போகும் அப்படின்னு சொன்னா அது அதை பற்றியெல்லாம் கவனப்படுறதில்லை சாஸ்திரத்தை மீறி தான் இவர்கள்லாம் அதெல்லாம் பண்ணுகிறார்கள் தமோ குணத்தை வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள் இந்த ஆகாரங்களை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இங்க உபதேசம் யாத்த யாமங்கி பரியுஷித்தம் உச்சிஷ்டமபிச்சாமே போஜனம் தாமச பிரியம்